வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து செந்தில்குமார் இன்று மே மாதம் இரண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் எழுபதாம் ஆண்டு எழுபது வரைபடங்களுடன் கூடிய அட்லஸ் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பின்னாளில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற அப்ரஹாம் லிங்கன் அவர்கள்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 இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எண்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சர் ஆர்தர் கனன் துப்பரியும் எழுத்தாளர் ஆயிரத்தி எண்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு உமையால்புரம் சுவாமிநாத ஐயர் கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு வை கோபாலசாமி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் வாணன் தமிழக எழுத்தாளர் மற்றும் இதழாசிரியர் இந்நாளில் மறைந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு விக்டர் ஹியூகோ பிரெஞ்சு எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் பன்னாட்டு பல்லுயிர் பெருக்க நாள் ஏமன் தேசிய நாள் இலங்கையில் தேசிய வீரர்கள் மற்றும் குடியரசு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே